முன்னை வினயகல மோங்க முலன் பொன்னங் கழக்கமல போது இரண்டும் என்னுடைய சென்னை கனியாக சேர்த்தேன் தென்புலத்தே கடவுடைய பழுதண்டு நண்ணின் அருவால் ஜயந்தர கேட்டி ராமானு சமுனிதா மேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கம் அன்பாலியம் பொங்கலித்துறை அந்தாதிபோத விச சொல்லின் தொகை கொண்டு உணரடி போது செய்யும் நல்லன் பரத்து மண் நாமுள்ளு சாரிய மாறு பொருந்திய மாறுவன் புகழ் மலிந்த பாமன் மாறான் அடிபணிந்துவன் நல்கலையோர் தாம வந்த விமானுஷன் சரணா அவிந்தம் நாம் பண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே மண் மாறு பொருந்திய மாறுவன் புகழ் மலிந்த பாமன் மாறன் அடிபணிந்து நல்கலையோர் ராமண்ண வந்த விமானுஷன் சரணா ரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோ பவண்ணா வங்கலே கள்ளார் பொழல் தன்னரங்கான் கமலபரங்கள் நெஞ்சில் கொல்ல மணிசரணேங்கி குறையல்விரா நடக்கேல் வெள்ளாத வண்மணிராமனுசன் மிக்கசீலமல்லால் உள்ளாத நெஞ்சே ஒன்னறியேனக் கூத்தபேரியல்வே கள்ளார் பொழல் தன்னரங்கான் கமலப்பறங்கள் நெஞ்சில் கொள்ள மணிசரணி கேள்வில் மிக்க சேலமல்லூத்த வேறியல் வேறிகள் நெஞ்சு அடிபணிந்த நுன்னை பிறவி புரியரோடு உள்ள சுற்றம் குலத்தி ஒருவர் சேராறு எஞ்சம் ராமானு சோனி கண்பு செய்ய சிறிய வேறுடையார் ஒரு பொருளாக்கி மறுசுரந்த முன்னை பழவினை வேறறுத்து முதல்வனையே வண்ண படித்த விராமானுசன் பரன்பாதம் செல்லி தறி கவைத்தான் எனக்கேதும் சிதவில்லை குத்த செல்வம் ராமானுசன் என்ன இசையகில்லா மனக்குத்தமந்தர் பழுக்கில் புகழவன் மண்ணியன குத்தவன் பரவன் திருநாமங்கள்ல பத்தியை பொருளும் இசைய தொடுத்து என் கவிகளன்பால் மயல் கொண்டு வாட்டு மயால் வயலும் கவிகளில் பத்தியில்லாதவன் பாவி முயல் என் அவன் தன் பெருங்கேர்த்து மொழி மொழியாய்கடக்கம் பெரும் புகழான் பஞ்சமு குறும்பாம் கொழியாய் கடக்கம் நம் கோரத்தாழ்வான் சரண் கோடி அவன் மொழியை களத்தன் புகழ் வாழையல்ல எனக்கினையாலும் மொழியாய்கடக்கும் பெரும் புகழான் பஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண்கோடி வழியை கடத்தன் புகழ் வாழ அல்லா வழியை கடத்தல் எனக்கு மறுத்தவன் வருத்தம் குறவிருள் மாட்ட என் பொய்கப்பிடான் மறையின் குருத்தின் பொருளயம் Shandhamul tannayum kootte Unnat thirittan nirittadiru vila kaitan thiruvullate Yirittum paraman iramanu sanem mirayavane Niraivanaikkanum idayattirul gada Jnana mennum niraivila kaittea Poodat thiruvadittal Nenjatturaya vaitthalum iramanu sanem pukaludun nallur Marayinaikkatte மாண்டவலுள் மாவலரால் தன்னொரு மாஜனை கண்டமை காட்டவன் பொன்னடி போற்று ராமானுசர் கண்பு போண்டவர் யாழ் சென்னையில் சீரியரே பிரியனான் மறச்சம் சந்தமிழால் அளித்த பான் புகழ் பண்பெருமாறாம்பது மத்திய சென்னை ராமானு சந்தை சார்ந்த வருதம் காரியவன்மை என்னால் சொல்லனாதிக் கடலிடத்தே இடம் கொண்ட கேர்த்தி மணிசக்கிரைவன் இளையடி போரங்கும் இளைய திராமானும் திருமுனிவர் கண்ணை காதல் செய்ய இடம் கொண்டியற்கே அழியே நண்பு செய்வதுவே செய்யும் வசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் சீரங்கத்தை பறந்தாளன்றி ஆதரியன் கல்லும் கடலும் எல்லாம் கொரிக்க தவஞ்செய்யும் கொள்கையற்ற பெரிய வருதங்களே துரைக்கன் இராமானுசன் என்னை போராட காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லை மாலை என்னும் பாராதவரை பல்லாண்ட காப்பிடுமானக்கெல்லாழ்வினியே வாழ்வொன் எல்லாம் அறைதாண்டு தலமுழரும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன்கான் மரங்கர் மவுளி சூழ் என்ன மாலையைச் சூடி கொடுத்தவள் தொல் அருளால் வாழ் எண்ணவளல் இராமானுசன் என்ன மாமுனியே வாழ் ஒன்றில்லாமதாண்டு தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன்கான் மரங்கர் மவுளி சூழ் என்ன மாலையைச் சூடி கொடுத்தவள் தொள்ளருளால் வாழ்கின்ற அவழல் இராமானுசன் என் முனியே முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் முயத்துடனும் கனியார் மனம் கண்ணமங்க நின்றார் கனியானை கந்தமிழ் செய்த நீந்தனக்கு உலகை எங்கள் இராமானுசனை வந்தெய்தினரே எய்தற்கரிய மறைகளாய் ஆயிரமின் தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோபனன் தயுள்ளே பெரிய உயிர்கள் எல்லாம் உயிர்குலகம் இராமானுணையம் செல்பமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் பெரிதரு பூ மகள்நாதனும் அரிதரன் என்ன இராம காரமுதே ஆறப்பொழில் தென் குருகைப் பிரான் அமுத திருவாய் ஈரத் தமிழின் இசை உணர்ந்தோர் இனிய மருதம் சீர்பயன் ஐயம் சீலங்கொள்நாதமுனியை நெஞ்சால் வாரி இராமானுசனன் தன்மான துலகி சுழ்கின்றிலே தோழி நரிசேர் கடற்கிரவன் முனைத்துறவன் இணையாம் கதிவத்துடைய இராமானுசன காத்தனே கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கணலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முருகிட்டு போனே என்ன போடவாழ் பொருத்தன ஏத்தம் இராமானுசன் தன் சேம்பாயவான் பொருளன் நல்லன்பருமனத்தகத்தை எப்போரும் வைக்கும் இராமானுசன் நிலத்தில் ஒப்பாரில்லாத உருவினை ஏன் மஞ்சள் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் ீவினாயால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம்போத்தும் புலச்சமயங்கள் நிலத்தவியா கைத்தவஞத்து இராமானுசன் என்னும் காரு தன்னையே கருணை இராமானுசா கடலிடத்தில் அரே அறிபவர் நின்னர்ந்தன் உறவிடம் நான் வந்த நே என்ன உன் சீரே உயிர்குயிராய் அழிய்குமே குத்தகைய தீராமானுசனை என் செய்யம் இக்குற்றம் நீக்கி விளங்கியமேகத்தேவம் நல்லோர குற்றவாளர் இது பிறப்பேக நார் அ குற்றம் அப்பறப்பு அவ்வியல் வேணாம் கொள்ளுமே கொள்ள குறைவற்றிலங்கு கொழுந்து வெங்கியவுன் வள்ளல் தனத்தினால் வல்வி நயன் மனம் நீ புகுந்த சுடர் விடுமென் பெருமே மகிழே தள்ளுத்திறங்கும் இராமானுசனை தனி நஞ்சவே நெஞ்சில் கர கொண்ட கஞ்சனை காஞ்சனி மலன் நங்கள் பஞ்சு திருவடி பின்னதன் காதலா வஞ்சற்கு விதி கோடுன் குறுகை பிரான் பாட்டும் வேத பசுந்தமிழ் தன்னும் வீட்டின் வைத்த புகழ் உணர்ந்தார் ஏ தங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டின் பமை திடமே என்பந்த பெரு வீடு வந்தை சிலன் யன்னிரந்த துன்பந்தரு நிரயும் பலசோழிலா வள்ளலேன் மன்பல்லேர் हटகிரவன் மாயனன மொளந்த அன்பரணகன் ராமனுசரன் அண்டனடே ஆண்டுகளடாய் திங்களாய் நிகளகாலமெல்லாம் மனமே ஏண்டே பல்யோணிகள் தோறுடல்வார் வீணார் அண்ணைய காண்டகதாலண்டல் தன்னத் தூரர்கள் நினைக்கே கொண்டவன்பார் இராமானுசனை பொருந்தினமே ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ் காலமெல்லாம் மனமேசேண்டு பல்யோனிகள் தோருடல் ஏ காண்டகு அண்ணல் தன் அத்தியூர கேண்டவன் பாலன் இராமானுதனை பொருந்தினமேருந்திய ரேசும் புறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேருந்தியால் வந்தெடுத்து அளித்த வருந்தவன் எங்கள் ராமானுசனையே கமலத்தளர் மகள்வன் கையாழி என்னும் படையொடு நாந்தகமும் படர் தண்டுசார்கெல்லும் புடையார் சங்கமம் இந்த போதலம் காப்பதற்கு என்னிடையே நிலத்தொண்டும் பலத்தும் பிறங்கியதில்லை அதன் புறத்தில் பொறித்தவ புத்தகச் சும்மா பொறுக்கியவேன் சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யும் அறிவினன் நட்பதுவே அடல் கொண்ட நேமி அன்னாருநாதன் அன்னாரண சொல் கடல் கொண்ட உன் பொருள் கண்டடிப்பாசினிடரின் கண் வேந்திடத்தான பொருள் கொண்டு அவர் பெண் படரும் குணன் எம்மி ராமானுசன் தன் படி இதுவே அடிகொண்ட கேர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வள்ளம் குடிகொண்ட கோஜலி ராமானுசன் குணங்கு கொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கணையம் நல்லோர் அடிக்கண்டு கொண்டு வந்து என்னையும் அளவர் காக்கி நேக்கி அடிமை நிலப்பித்தனை என்ன என்னமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு நியர்தம் வாக்கில் பிரியாவிராமானு அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாயிருந்த நன்பொருளே பொருளும் புதல் வரும் பூமியும் பூங்குடலாறு மண்ணே மருள் கொண்டிழைக்கும் நமக்கும் நன் மருளாறு தரமாயிரு கண்டவெந்து யர்மாத்தி தன்னேலில் விரும்புகளே திருளும் திருள்ந்து இராமானுசன் செய்யும் சேமங்களே மனல் வீடும் பொருளும் தருமமும் சரி காமமும் எண்ணிவை நான் கண்பெளிலும் பொருள் சீரன் இராமானுசன் இந்த மண்மிசையே மண்மிசையோ நிகழ் தோறும் பிறந்து எங்கள் மாணவனே கண்ணுர நிற்கிலும் காணவில்லெல்லாம் மண்ணலை ராமானுசன் வந்துதான் நியமப்பொழுதே நான்தலை கொண்டு நாராயணர் காயினரே ஆயிழையார் கொங்கலங்கும் அக்காதல் அளத்தழுந்தி மாயும் என்னவியை வந்தெடுத்தான் என்னால் நாயகன் எல்லா உயிர்க்கும் நாதன் அறங்கள் எல்லோயவன் தேதிலுதன் சொல்லருள் சுரந்த சுழக்கம் திருவும் உணர்வும் சொல புகில் வாயமுகம் பறக்கும் இருவினற்றொரவோ நெருஞ்சேருகலியை பெருமைசன் என்று சொல்லுமினே சொல்லார் தமிழொருமோன்றும் சுருதிகள் நான்கும் எல்ல இல்லா அரணறியாவும் தெரிந்தவன் நறுஞ்சேர் நல்லார்சன் திருநாமம் நம்பே அல்லாரில்லை நெஞ்சரணி அப்பேரொழி தற்காலொன்றும் இல்லை மற்ற சரணன்றி பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் முனை சந்தோஷம் வசூலால் கூறும் பரமண் இராமானு சாமிடிலே கூறும் சமயங்கள் ஆறு குலைய குவலய தேவாரன் பணித்த மறை உணர்ந்தோனே தேரும் படியன் மனம் முகுந்தானை இசையனை மேரம் குடனை இராமானுசனை இரஞ்சு மேஞ்சப்படும் பரஞ்சீசனங்கன் இவ்வுலகத் தரம் செப்பம் அண்ணறி அருவிணயன் திரஞ்ச திரவம் பகலும் விடாதெந்தன் சிந்தையுள்ளே நிறைந்த பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லை அருண் நின்றவன் நீ சொலக்கு நின் அருளன்கிப் புகலொன்னும் இல்லை அருட்கும் மகுதே புகழ்மயிலோ பகரம் பெருமை ராமானுசாயினி நாம் பொழுதே அகலும் பொருளன் பொன்னு இறந்தமல தேனது பாய் வயல் தென்னரங்க சென்னி வைத்து தானது மன்னம் இராம துதித்துமர் சிந்தையுள் ஒன்னு கொதித்திட மாறிப்பனால் குற்றமெல்லாம் பதித்தவன் புன்கவி பாண்டனமா புதல் சேர் எரித்தலைநாதன் ராமனுசனியே ஒரு பரவுத்தமர் சிந்தையுள் ஒன் நலர் நஞ்சம் அஞ்சுக் கொதித்திட மாறி நடப்பனவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன்கவி பாவம் உண்டனமா புதல் சேர் எரித்தலைநாதன் ராமானுசந்தன் இணையடியே தொடர்ந்தழுமை வருகாய் அன்று பாரகப்போர் முடிய பரிநடும் தேர்விடுங்கோ அடியர் தமிழராமானுசரன் அயாள் வந்து எப்படியே பிறந்தது மத்த காரணம் பார்த்திடலே பார்த்தான் அரிசமயங்கள் வளைப்ப இப்பாறு முழுதும் பார்த்தான் புகழ் கொண்டு உண்மையினே நிழத்தான் பூந்தீர்த்தான் அரங்கம் செய்யலோட ராமானுசன் செய்யும் அற்புதமே அற்புதம் ஜம்மை ராமானுசன் என்னை கற்பகங்கற்றவர் காமுருசீலர் பல்லுயில்களும் நற்பொருள் தன்னை என் வந்து நாட்டினே நாட்டியணி சச்சமயங்கள் மாண்டன நாராயணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது வாழ்ந்தது ராமானுசன் தன் இயல்பு கண்டே அவர் சிந்தக வரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாபூமி ராமானுசனாக இறந்த பண்டர் வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருள் கொண்டலமேவி தொழம் குலமன்னால் ஒரு கூர்மவால் போக்கியவனை மனமெங்குமா அடைந்த பெண் என் வாக்குறையாது என் மனம் நினையாதென தொன்னையே மற்றொரு பேறு மதியாது அரங்கன் மலரடி காளுற்றமரே குற்றவராய்கொள்ளும் உத்தமனோத்த பொருள் மற்றெல்லாம் உயிரும் மகுதன் உயிர்கள் இப்பறோட நாம சொல்லும் அவ்வல்ல எல்லாம் அதில் வெண்ணான் எம் ராமானுசன்மை மதிக்கடலே அதி கலேமிழ நாராயணன் அறிவாறு உணர்ந்த மஞ்சோகம் தரும் திருவாய் மொழியின் மனம் தரும் இன்னிசமன்னு தரும் புனந்தவன் மார்வன் புரந்தம்பது தரும் போக்கு குழந்தைகள் பெங்கோல் வினயால் வந்தாட்கொண்ட பின் மறுமணிவர் தொழுந்த வத்தானுசன் தொல்புகள் சுடர்மை கழுந்தது அத்தால் நல்ல அதிசயம் கண்டதிரு நிலமே இருந்த பாதம் கழற்றி இன்னியான கடல் பிடித்தேன் தொடரும் கடீரண்ண யானுன் பிறங்கிய சீரடியை தொடரும் படி நல்க வேண்டாம் சமய செடியை தொடரும் சரிந்தோர் சிதைந்தோட வந்து இப்படியை தொடரும் பண்டிதனே பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்களி ராமானுச முனிவர் வேத கொழுந்தண்டமேந்தி உவலயத்தை மண்டி வந்தேன் வாதியர்காலுங்கள் வாழ்வற்றது வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மர வருதம் தாழ்வற்றது குற்றம் எல்லாம் பதித்த குணத்தினருக்கு அண்ணாத்தது நம்பி ராமனுசந்த ஞானம் கணிந்த கொண்டு நடரும் நெய்பவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் கல்வி மனத்தில் ஈனம் கணிந்த விமானு சந்தினற்கு அத்தானம் கொடுப்பது தந்தகவின் நம் சரண் கொடுத்தே சரணமடைந்த தருமனுக்கா பண்டு நூற்று வரை மரணம் அடவித்தமாயவன் தன்னை அரணு அரணக்கெண்ண நிகர் சொல்ல மாயன் என்றை தெய்வத்தேரினில் செப்பிய கீத எம்மை பொருள் தெரிய பாருணில் சொன்ன விமானுசனை பணியும் நல்லோ சிறனில் சொன்ன பணிந்தது எல்லாவையும் சிந்தயமே சிந்தையினோடு கர்ணங்கள் யாவும் ஜிரந்து முன்னால் अंध மொட்டாண்டது கண்டு அவையந்தன கண்ணருளால தந்த வரங்கணம் தம்சரந்தம்திலான் தானது தந்து என்றே ราமானுசன் வந்ததென எண்ணையே என்னையும் பாற்றென்னியல் பையும் பாட் எண்ணில் பற்குணத்த உண்ணும் பார்க்கல் அருள் செய்வதே நலி அன்பால் பின்னயும் நலமுலதே ஒன் பெரும் கருணை தன்னை அன்பர் இராமானுஷா உன்னை சார்ந்தவரே சார்ந்த கேள் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தவரை தாளிகளுக்கு தன் குணங்களுக்கு அதனால் வேர்ந்தது தூயமறை நெறிதன்னை என்னெல்லம் நெய்த்தவன் போடி இருந்தே தம் நிரப்புகரோடுடனே வைத்தனன் என்னை இராமானுசன் மிக்கவன் மசைதே வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிபுறையும் தன்மையினாலு கடற்கரம் திடுமர்திரமன்னு மாயமந்தியவரை கூறாடி கொண்டு குறைப்பது நலனையவன்மை ஏறாள் குணத்திராமுசன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது అపో దరసింద సైదే సైతల చంగం జణ ముత్తమేనం తిరబరంగర్ైైతలతాళీయం చంగముమేంజే గంగన్ ముగప్పై మైతలై తున్న విడనన రకలం నింభుగళే మైతలై కొం వందే రామానుసవేన్న ముత్తొనిన్న నింద వంగేత్యం నీల్ పునలం நிறவேங்கர பொற்கொண்டவம் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடல் என்பங்கர பொற்கொன்றமம் வைகு நாடும் குலவிய பார்க்கடத்தனை மலர்த்தால் தனக்கு மது இதானு சாகிபேந்தருளே இந்த மரக்குரம்பை பாய்ந்தனன் அம்மரை பல் பொருளால் படி அணைத்துமேந்தனன் கே சீனாள வேறுபடிய காய்ந்தனன் வன்மை ராமானுசற்கண் கருத்தினைத்தில் புகுந்துள்ள கள்ளம் கழற்றி கருதரிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து இந்த வண்ணத்தை திருத்தி திருமகள் காக்கிய பெண் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம் மத்தோர் பொய்ப்பொருளை பொய்ய சுரக்கும் பொருளை இந்த பூசல தேவாதிற்பற் வையத்துள்ளோர் நல்லறி விழந்த வல்லார் பரமுமிதன் திருநாமம் நம்ப வல்லார் திரத்தை மறவார் அவர்கள் எவர் எல்லாவிடத்திலும் தொழும்ப சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின் தந்து அருக்கு தொண்டுபட்ட ஒரு பால் சார் வெண்டி நின்றவனுக்கு இரங்கஞ்செய்யதால் நகல் பேர் வெண்ணு என்ன பெருத்து மிராமுசா இனியஞ்சேரண் கருணைக்கு இல்லமாறு திருபுரிலே தெரியப் பெறாரு சீர்கொண்டு பேரணம் செய்து நல்வேடு சிறிது என்னும் பார் கொண்டவெண் மயர் கோட்ட நல் ஒன்பதயுகமாவே கொண்ட வீட்டை நிலை சுவன் உன்னுடைய கார் இது கண்டுகொள்ளேன் கொண்டு கொண்டேன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டருபொட்டவெண்ணோய் வென்று கொண்டேன் அவன் சீர்வல்லவாரியை வாய்மடுத்து நொண்டுகொண்டேன் இன்னமுத்தனவோதலுழப்பில்லையேரியவே சச்சின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாதன்கின்றதுண்டமானுசனை மற்ற மனுஷரை பற்றி அப்பற்றி விடாதவரே உத்தாரண உழன்றோடி நையே நீத்தார் பரமிராமுசனை கருதமுள்ளம்பெத்தார் எவர் அவரம் பெரிய பெரியவர் உடையவன் துறையில் புரியன ஞானம் பொருந்தாதவரை பொறங்கிய வலிமிக்க சொன்னல் கழனி குரையல் கலை பெருமாள் வலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளதனால் வலிமிக்கதே இப்புவனத்தில் வந்த போற்றுவனே போட்டரும் சீரத்திராமானுசா நின் புழிதறிந்து சாற்றுவனே அது தாழ்வது தீரில் கோரேத்தவன் கொண்டிருக்கிற என் மனமேத்தகையில் இதற்கெ நினவா என்னயாறு பிறவியை நேக்கும் பிரி நிலத்தே அனையாழ வந்திராமுதன் புனையார் புனயம் பிறைய வருந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்து வருமாந்தர் மருள் சுரந்தே அருள் டுரந்தாகமவாதியர் கோரம் அவப் பொருளாமிருள் உலகிற்கும் அலங்கல் எம் ராமானுசன் மிக்க பொன்னியனே புன்னியனோன்பு புரிந்து மிரேன் அடி செய்யும் நுண்ணரும் கேள்வி நுவன்றுமிரேன் மனோர் புலவர் கெண்ணுசா என்னே புகழ்ந்து என் கண்ணொள்ளும் நெஞ்சொல்லும் கவரு செல்லும் வெட்டை கிடைக்கும் பிரான் நல்லே என்னையை கெட்டி கிழங்கொடுதன்னருடன் நல்வாளு வெட்டி களைந்த இராமானுசன் என்ன வைத்தவனே அவம் தரும் செல்வம் தகவும் தரும் சலியா பிரிப்பவம் தரும் தீவினை பாற்றி தரும் அழந்தாம திவந்தரும்மானுசன் தன்னை சார்ந்தவர்கே உவந்தருந்தேன் அவன் சீரன் மகிழ்ந்தேன் பொன்னின் உயிர்களுக்கு செய்து அவர் குயவே பொண்ணும் பரணும் பருவிலாம் படிந்த மண்ணின் தளத்து வேமரணாளும் வளர்தனனே வளரும் பிணி கொண்டவள் வினாயால் மிக்க நல்வினையில் கிளரும்துணிவு கிடைத்தறியார் குறிதரையோ ஆண்டலரமளவன் தரித்தஎம்மெளந்தம் தனிதெர்வேர்க்கே உளரம் விரையவர் தானு சந்தானாயோத்தவரே தன்னயுத்தாட்சியும் தண்மயினோர் மண்ணு தாமரத்தாள் தன்னயுத்தாட்சியே ennayuttha ninne thanthagaval thannayuttha renne thannayuttha rella ennarendu thannayutthaarai raamanu san gunam saathiyidume idume ini asubargathil ennum naragilettachudume avathai thodar suru sollai thudalvarappel nadame elamme raamanu sannammanam vasatte விடுமே சரணம் என்னால் மனமே நெய்யல் விடுமே இனிய சுர்கத்தில் நிறகில் இட்டு சுடுமே அவற்றை தொடர் கருதொல்லி நம்ம மனம் வசத்தே விடுமே சரணம் மனமே நெய்யல் மே புதர்த்தே தற்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் நிற்குற மாண்டியுந்தும் பொன்பண்டு உணர் அடிப்போடில் உஞ்சீராந்தெளிலே நுண்டமர்ந்திடவேன் என் பாரதுவேந்திட வேண்டும் வள்ளியில் பூண்டு மதிமயங்கித் துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை சொன்னுண்ணி நயக்கும் அவர் கித கண்பர் நல்லவர் என்ன ஐயம் மணமும் குணங்கள் அயுண்ணி ிருந்த மணி ராமானுசன் என்றழைக் கருவின ஏன் கையம் தொழும் கண் கருதிடும் வளர்ந்ததுவே வளர்ந்தவன் கோபமடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுடன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் பயிரிழந்து விளந்திடம் சிந்தை ராமானுசன் தன்மை வினநோய் களைந்தன ஞானமழைத்தனன் கையில் கணி அண்ணி என்ன கண்ணனை காட்டி தரிலும் உந்தன்மையில் பிறங்கிய சீரன்றி வேண்டில ஞாயில் கிடக்கிலே செய்யப்பான் ராமனுசாயங்கொண்டே திறப்பார் கடல் கண்டு எல் மாயன் திருவருக்கு விழுந்திருப்பார் நஞ்சல் மேபு வேதியமானுனை துழும் பெரிய விடம் அடியே திரைப்பிடமே திருப்பிடம் வைகுந்தம் பெங்கடம் மாலிரஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனு கண்பர் நல்லும் வந்திருப்பிடம் மாயனிராமுசன் மனத்தே இன்னவன் வந்திருப்பிடம் yandani thayattulle thanakkenpurave irappidam balgondam bangadam maaliranjala yannam purappidam mayarakkannvarunalla alannadam vandirappidam mayanilavanu sanmanatte yellavan vandirappidam yandani thayattulle thanakkenpurave inbutta chelattiramanu saha என்று விழத்துமன்புற்று நோய் உடல் தோறும் பிறந்திருந்து என்பத்தவே என சொல்லுவதன் ஒன்று உன் தொண்டர்கள் அன்பத்திற்கும்படி என்னையாக்கிய புற்றமானுதா என்று மெவ் விழத்துமென்புற்று நோய் உடல் தோறும் பிறந்திருந்து என் நிறைய துன்பத்து வே என உன் தொண்டர்கள் அன்பத்திற்கும்படி என்னாக்கி அங்கா படுத்தேன் கயல் பாய் பயல் தன்னரங்கன் அணியாகம் என்னும் பங்கய மாமலர் பாவய போற்று எல்லா தங்கியதெல்லாம் தலை தெரிஞ்சேன் அந்த விசையே பொங்கைய பாய் பயல் தன்னரங்கன் அணியாகம் என்னும் பங்கய பாபய போற்று எல்லா தங்கியல தழைத்த நஞ்சலமிசையே ராமானுதன் அடிப்போ மன்னவேறம் தியமார்பன் புகழ்மளிந்த பா மண்ணுமாறன் அடிமணிந்து மன்ன வந்த விமானுதன் சரணா ரவிந்தம் நாம் மன்னிவ நெஞ்ச சொல்லுவோம் அவர் நாமங்களே